வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கோர்பய்யா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்றுக் சக்திவேல் என்பவர் ஆவார் இரண்டு மாதப்பூர் திருவிழா நடைபெற்ற இடம் புதுடெல்லி மூன்று இந்திய விண்வெளி ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியா மங்கோலியாவிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இனி கேள்விகள் ஒன்று ஐட்ரஸ் ஐடிஆர்எஸ் ஐடிஆர்எஸ் ஐட்ரஸ் என்ற செயற்கைக்கோள் திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைப்பு எது 2. ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது எந்த நாடு தாக்குதல் நடத்தியது 3. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பில் தேசிய கல்வி மாநாடு எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்